الحمد لله نحمده و نستعينه و نستغفره و نؤمن به و نتوكل عليه و نعوذ بالله من شرور أنفسنا و من سيئات أعمالنا من يهده الله فلا مضللا و من يضلله فلا هادية له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له اشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ذلك يعلم الله فإنها من تقوى القلوب صدق الله ஆரம்ப ஏகவல்ல நாயன் அல்லாஹு சுகான் நகுவ தாலாகவே போற்றி புகழ்கிறேன் அல்ஹமுதுல்லா அல்ஹமதுல்லா அவனால் அனுப்பப்பட்ட திருத்தூதர் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா சல்லம்மா அனேஹி வசல்லம் அவர்கள் மீது என்றென்றும் சலாமும் சலவாத்தும் கூறுவானாக என்று பிரார்த்தனை செய்கின்றேன் அதேபோல் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள் அன்னாரின் குடும்பத்தார்கள் தோழர்கள் கிளையார்கள் தாபிலிங்கள் தபால் தாபிலிங்கள் உலகம் அழியும் வரையில் வாழக்கூடிய இரே மீனான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீது அம்மா சலாமும் சல வாத்தும் கூறுவானாக என்று மீண்டும் பிரார்த்தனை செய்கின்றேன் அம்மாஹின் இல்லத்தில் நீயத்தோடு அமர்ந்திருக்கும் இரே நேசர்களே அன்பு சகோதரர்களே எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நேரங்களிலும் எங்களை படைத்தவன் பரிபாலிப்பவன் பாதுகாப்பவன் ஒரு தினம் எங்களை மரணிக்க செய்ய அல்லாஹுவை பயந்து அஞ்சு தக்குவா செய்து வாழுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தை என்னும் நல்லது கட்டளை செய்து கொள்கிறேன் இந்த மனிதர் தக்குவாவுடன் வாழ்ந்து அதே நிலைமையில் மரணமடைகிறாரோ இவ்வுலகத்தில் சந்தோஷமான நிலைமைகளை கண்டுகொள்வார் மரண வேலையிலும் மரணத்துக்கு பின்பும் குதூகலமான சந்தோஷமான நிலைமைகளை கண்டுகொள்வார் குதூகலம் சந்தோஷம் நிறைந்த சூனலோகத்துக்கு தகுதியான மனிதராகவும் ஆகிவிடுவார் அல்லா ஹக்கசு ஆலா நம் அனைவர்களையும் உண்மையான முப்பக்கியங்கள் கூட்டத்தில் சேர்த்துள்வானாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே கணவான்களே அல்லாஹு ஆலா ஒரு அர்த்தமான ஒரு காலத்தை நம்மவர்களுக்கு ஏற்பாடு செய்து தந்திருக்கிறான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்நாளும் முடிவு செய்யப்பட்டு விட்டது தாயுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்பி ஒவ்வொரு மனிதனும் உலகத்தில் எவ்வளவு காலம் வாழப்போகிறார் என்கிற விடயத்தை எழுதிவிட்டார் அல்லாஹும் சொல்லுகிறான் இலா அஜனின் முசம்மா ஒவ்வொரு மனிதர்களையும் குறிப்பிட்ட ஒரு தவணைக்காக நாம் அனுப்பியிருக்கிறோம் ஒவ்வொரு மனிதனுடைய காலமும் முடிவு செய்யப்பட்டு விட்டது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹ் ஏன் நம்மவர்களுக்கு தந்திருக்கிறான் அல்லாஹ் கேட்கிறான் அசஹிபத்தும் அன்னம ஹலக்கனா உங்களை நாம் வீணுக்காக படைத்திருக்கிறோம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா நினைக்கிறீர்களா அண்ணக்கும் இளே நாளா துரியாவும் ஒரு தினம் நீங்கள் மௌத்தை அனுசவிக்க மாட்டீர்களா அண்ணக்கும் இளே நாளா துரியாவும் ஒரு தினம் நீங்கள் கபருடைய வாழ்க்கையை மஷர் மைதானத்தை சந்திக்க மாட்டீர்களா ரப்பின் பக்கம் அல்லாஹின் பக்கம் ஒரு நாள் நீங்கள் நீங்கள் அந்த சந்திப்போ உங்களுக்கு நடைபெற மாட்டாதா என்று அல்லாஹ் கேட்கிறான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நோக்கமில்லாமல் அல்லாஹ் நம்மவர்களை இந்த உலகத்துக்கு அனுப்பவில்லை அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லது மௌத்தவல் ஹயாஸ் ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையை நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன் லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹன் அமலா யார் நல்ல அமால்கள் செய்கிறார்கள் என்கிறதை கவனிப்பதற்காக வேண்டி யார் நல்லவர்களாக நடக்கிறார்கள் என்கிறதை பார்ப்பதற்காக வேண்டி உங்களை சோதிப்பதற்காக வாழ்க்கையை அல்லாஹ் எங்களை சோதிப்பதற்காக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லா சொல்லுகிறான் யாரின் உலகத்தில் நல்லது செய்வார்களோ அல்லாஹுக்கு பொருத்தமான வாழ்க்கையை வாழுவார்களோ அல்லாஹுவை சந்தோஷப்படுத்தி உலகத்தில யார் தனது வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் இந்த உலகத்தில் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வைப்பான் இதே போல் ஆகறாவலையும் அல்லாஹ் விசாலமான கூலைகளை அந்த மனிதனுக்கு வைத்திருக்கிறான் யார் நோக்கத்துக்கு மாற்றமாக செயல்படுவார்களோ அவமன் நான் அற யார் நான் கூறின போதனைகளுக்கு மாற்றம் செய்வார்களோ குரவானுடைய போதனைகளுக்கு யார் மாற்றம் செய்வார்களோ فَإِنَّ لَهُ அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை கண்ணியமானவர்களே இதே உடைய சொல்லுகிறான் யார் இந்த உலகத்துல அல்லாட சன்னிதானத்தை பயந்து அல்லாஹ் என்னை படைத்தவன் பரிபாலிக்க கூடியவன் ஒரு நோக்கத்தோடு அல்லாஹ் இந்த உலகத்துக்கு என்னை அனுப்பியிருக்கிறான் யாரு அல்லாத சந்நிதானத்தை பயந்து அல்லா என்னை பார்க்கிறான் கவனிக்கிறான் அவனுடைய விசாரணைக்கு நான் ஆளாகுவேன் என்ற சிந்தனையோடு யார் வாழ்வார்களோ வனஹ அணில் ஹவா இச்சைக்கு வழிபடாமல் யார் தன்னுடைய ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்வார்களோ வனஹ அணில் ஹவா இச்சைக்கு வழிபடாமல் யார் தன்னை பாதுகாத்துக் கொள்வார்களோ அவர்கள் ஒதுங்கக்கூடிய தலம் சொருக்கமாக இருக்கும் யார் உலகத்தில் நோக்கம் இல்லாமல் வாழுகிறார்கள் மனம் போன போக்குல வாழுகிறார்கள் அநியாயங்கள் அட்டூரியங்கள் புரிந்தவர்களாக வாழுகிறார்கள் துணியாட வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் துனியாவை தனது வாழ்க்கையின் நோக்கமாக ஆக்கிவிட்டார்கள் அல்லா சொல்லுகிறான் இவர்கள் ஒதுங்கக்கூடிய தலம் நரகமாக இருக்கிறது கண்ணியமானவர்களே இந்த குறிப்பிட்ட ஆயத்துகளில் நாம் பல உதயங்களை பார்த்தோம் விளங்கினோம் அல்லாஹக்கு சுபஹான் அலா ஆரம்பத்துல கேட்கிறான் உங்களை நான் வீணுக்காக படைக்கவில்லை நீங்கள் அவ்வாறு நினைக்கிறீர்களா ஏனைய படைப்புகள் படைக்கப்பட்டது போல நோக்கம் இல்லாமல் படைத்திருக்கிறோம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களான் அல்லா அதை விளங்கப்படுத்துகிறான் உங்களை நான் ஒரு நோக்கத்தோடு படைத்திருக்கிறேன் உங்களை சோதிப்பதற்காக உங்களில் யார் நல்லவர்கள் என்கிறதை கவனிப்பதற்காக இந்த உலகத்துடைய வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறான் கண்ணியமானவர்களே உலகத்துடைய நிலைமைகளையும் அல்லாஹ் வித்தியாசப்படுத்தினான் எங்களில் சில மனிதர்களை செல்வம் உள்ளவர்களாக இன்னும் சில மனிதர்களை ஏழ்ம ஏழ்மையோடு தொடர்புள்ளவர்களாக இன்னும் சில மனிதர்களுக்கு அறிவு ஆற்றலை அல்லாஹ் கொடுத்தான் இன்னும் சில மனிதர்களுக்கு அல்லாஹ் அறிவில் ஆற்றலில் சில குறைபாடுகளை உண்டாக்கினான் அல்லாஹுடைய ஏற்பாடு இது அல்லாஹுடைய ஏற்பாடு அல்லாஹ் சொல்லுகிறான் நாங்க உங்களோட வாழ்க்கையை பங்கு வைத்திருக்கிறோம் ஐஷத்தவும் அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பங்கு வைத்திருக்கிறோம் ஒவ்வொரு மனிதனை ஒவ்வொரு நிலைமையில் அல்லா ஏற்பாடு செய்திருக்கிறான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நோக்கம் நானும் நீங்களும் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நோக்கம் அல்லாஹோ சந்தோஷப்படுத்துறது தான் அல்லாஹ் விரும்பின பிரகாரம் உலகத்தில் உலகத்தில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது கண்ணியமானவர்களே எப்பொழுது நானும் நீங்களும் அல்லா விரும்பக்கூடிய பிரகாரம் எனது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமோ அல்ஹம் துல்லா இந்த உலகத்தில் சந்தோஷமாக நாங்கள் வாழ்வோம் நிம்மதியாக வாழுவோம் தனிப்பட்ட வாழ்க்கை ஒரு குடும்ப வாழ்க்கை ஒரு சமூக வாழ்க்கை ரொம்ப இன்பகரமானதாக அமையும் ருசியானதாக அமையும் எதிர்பார்க்க முடியாத இன்பத்தை அல்லா வாழ்க்கையில் உண்டாக்குவான் கண்ணியமானவர்களே அல்லாத வாக்குறுதி இது அல்லாவுடைய வாக்குறுதி யார் அல்லாஹ் சொன்ன பிறகாரால் தனது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்களோ என்ன சொந்த அவர்களை நாம் மனமாக வாழ வைப்போம் அல்லாஹ் பொறுப்படுக்கிற கண்ணியமானவர்களே அல்லா எங்களை நிம்மதியாக வாழ வைக்கும் விஷயத்தில் அல்லா பொறுப்படுக்கல அல்லா எங்களை நிம்மதியாக வாழ வைப்பான் அதே நேரம் இந்த ஆயத்தை பயந்து கொள்ளுங்க சொல்றான் யாரு என்ன தீன புறக்கணிப்பாங்களோ என் குரவானுடைய வாழ்க்கைக்கு மாற்றமாக வாழ ஆரம்பிப்பாங்களோ மனம் போன போக்களை யார வாழ்க்கையை அமைத்துக் கொள்வாங்களோ மணிஷத்தில் அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை துணியால எல்லா அமைப்புகளும் இருக்கலும் ஆனாலும் அல்லா நெருக்கடியை உண்டாக்கி விடுவான் கண்ணியமானவர்களே உள்ளத்துல நிம்மதி இருக்க மாட்டாது சந்தோஷம் இருக்க மாட்டாது குடும்ப வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை நாங்கள் காண மாட்டோம் சமூக வாழ்க்கையில் ஒரு இன்பத்தை காண மாட்டோம் நாங்கள் அல்லாஹுடைய அல்லா எச்சரிக்கிறான் அல்லாஹ் எச்சரிக்கிறான் யார் தீனுக்கு மாற்றமாக வாழ்வாங்களோ பழி அளவு மனைஷத்தில் நன்கா அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை கண்ணியமானவர்கள் இதே போலதான் மரணத்துக்கு பின்பும் யார் அல்லாவோ சந்தோஷப்படுத்துவாங்களோ அல்லாட சந்நிதானோ ஒதுங்கமாக அமையும் நாளைக்கு மரணத்துக்கு பின்பு சூழ்நாழ்க்கல்லா நசீபாக்குவார் கண்ணியமான சகோதரர்களே இதே போல அல்லாஹோ அழகி இதே போல பொருவான அல்லாஹ் சொல்லுகிறான் யாரு நல்ல வாழ்க்கைய வாழ்வாங்களோ அவங்களோட ஒதுகுந்தளம் சோர்க்கமாக அமையும் யார் தனது வாழ்க்கையை தீனுக்கு மாற்றமாக அமைத்துக் கொள்வாங்களோ துனியா தீனை விட்டுட்டு துனியாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் எல்லா நேரத்திலையும் அவங்களோட சிந்தனை துனியாட சிந்தனை தான் துனியாவுக்கு துணியாட விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் யாரு மோசமாக நடந்து துணியாட வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களோ அவங்க ஒதுங்கக்கூடிய தலம் நரகம் நரகம் என்று அல்லா சொல்லுகிறான் கண்ணியமான சகோதரர்களே கண்ணியமான சகோதரர்களே நாங்க ஒவ்வொருத்தரும் எங்கடெங்கட வாழ்க்கையை பற்றி நாங்க சிந்திப்போம் ஒவ்வொருத்தரும் சிந்திப்போம் ஆனா நான் உறுதியாக சொல்லுகிறேன் எந்த சந்தேகமும் இல்லை அல்லாவை யாரும் சந்தோஷப்படுத்துவாங்களோ உங்கள நிலமங்கள் எப்படி இருந்தாலும் உங்களை அல்லா சந்தோஷப்படுத்துவாங்க அது நான் நான் ஒரு ஏழையாக இருக்கிறேன் அதனாலதான் எனக்கு நிம்மதி இல்லை கண்ணியமானவர்களே இந்த உலகத்துடைய ஏற்பாடுகள் நிம்மதிக்கும் நிம்மதி இன்மைக்கும் ஒரு காரணம் அல்ல ஒரு காரணம் அல்ல அல்லாம சந்தோஷப்படுத்துவதை மூலமாக அல்லா எங்களோட வாழ்க்கைய சந்தோஷமாக அல்லா ஏற்படுத்துவான் யாரும் அல்லாம சந்தோஷப்படுத்தல்லையோ துணியாவில் எல்லா வசதிகளும் இருக்கும் எல்லா ஏற்பாடுகளும் இருக்கும் ஆனால் எந்த நிம்மதி எனக்கு கிடைக்கூணுமோ அது கிடைக்க மாட்டான் கண்ணியமானவர்களை சொந்த வாழ்க்கையில் கிடைக்க மாட்டான் குடும்ப வாழ்க்கையில் எனக்கு ஒரு இன்பம் கிடைக்க மாட்டான் என்ற குழந்தைகள் என்ற ஃபெமிலி லைஃப்பில் ஒரு இன்பத்தை நான் கண்டுகொள்ள மாட்டேன் கண்ணியமான சகோதரிகளை கணவான்களே குருவானுடைய போதனைகளை தலைக்கு மேலே வைத்து மதிக்கூடும் குருவான் சொல்லக்கூடிய உண்மைகள் நாம் அனைவர்களும் அல்லாஹுடைய அடிமைகள் அல்லாஹுடைய அடிமைகள் அல்லாஹைய அடிமைகள் இந்த முழு உலகமும் அவனுடைய கைவசம் இருக்குகிறது அவனுடைய கைவசம் அவன் நாடின பொழுது நாடின விடயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கு எங்களுடைய விரும்பி மௌத்தாக முடியாது அல்லாஹ் எப்பொழுது விரும்புகிறானோ அப்பொழுது எங்களை மௌத்தாக்கி ஓடுவான் கொல்லுணின் தாயப்பத்துள் மௌத் ஒவ்வொரு மனிதர்களும் மௌத்தை அனுபவிப்பார்கள் மௌத்த ருசிக்குத்தான் ஆகும் அது அல்லாஹேற்பாடு நான் மௌத்தாகுவேன் என்கிற செய்தி எனக்கு தெரியாது நான் எந்த இடத்துல மௌத்தாகுவேன் என்கிறது எனக்கு தெரியாது ஆனால் அல்லாஹ் அனைத்தையும் எழுதிவிட்டான் அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் அல்லாஹ் எழுதிவிட்டான் எழுதின விடயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே ஒவ்வொருவர்களும் ஒவ்வொருவர்களும் தனது உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ சந்தோஷப்படுத்துவதில்தான் பொருவான் சதீஷருடைய வாழ்க்கைக்கு பின்னணியில தான் எனக்கு இன்பம் சந்தோஷம் இருக்குகிறது ரெண்டு உலகத்தினர் கண்ணியமானவர்களே இந்த எப்பொழுது நாம் இந்த தீனுக்கு மாற்றமாக வாழ ஆரம்பிப்போமோ அது நஷ்டமே நஷ்டம் கைசேதமே கைசேதம் அது அது ரொம்பவும் கைசேதமான உடைய கண்ணியமான சகோதரர்களே ஒரு திடகாத்திரமான ஒரு நம்பிக்கைய கல்வல் ஏற்படுத்துவோம் நான் அல்லாவை சந்தோஷப்படுத்துவேன் பல்லா அழகி ஒரு தல்லம் அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் கண்ணியமான சகோதரர்களே குறிப்பாக இது எங்களோட வாழ்க்கையுடைய லாபம் நஷ்டம் எனக்கு விளங்குவோம் எனக்கு விளங்குவோன்னு இந்த லாபமும் நஷ்டமும் எனக்கு விளங்குவோன் அமைதியாக சிந்தனை பண்ணி பாருங்கள் கண்ணியமான சகோதரர்களே தீனை நான் சம்பாதித்தல்ல அல்லாம சந்தோஷப்படுத்தலை ஏதோ உலகத்துடைய வாழ்க்கையை சமாளித்துட்டு போகையிலும் போல விளங்குவேன் ஆனா மவுத்துடைய நேரம் மவுத்துடைய நேரம் நான் மவுப்பாகிறேன் எனது கூட்டங்களோ குடும்பங்களோ நண்பர்களோ யாருமே என்னுடைய மவுக்கு பின்னாலும் உதவி செய்ய மாட்டார்கள் உதவி செய்ய மாட்டார்கள் என்னுடைய காசி சொத்து செல்வங்களோ வீடு வாசல்களோ எத்தனையோ ஜனார்காக்களை மண்ணறையில் அடக்கம் செய்து விட்டோம் வெறும் கையோடு அவர்கள் பயணமாகின காட்சிகளை கண்ணால் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வெறும் கையோடு பயணமாகின காட்சிகளை கண்ணால் பார்த்தோம் அல்லா சொல்லுகிறான் மனிதர்களே மனிதர்களே விசுவாசிகளே மௌத்துக்கு புறவுள்ள வாழ்க்கைக்காக நீங்க என்ன தயார் செய்து வைத்திருக்கிறீர்கள் என்கிறத கவனித்துக் கொள்ளுங்கோ உங்களுக்கு என்ன என்ன சாதனம் இருக்குகிறது நீங்க எதை கட்டு சாதனமாக எடுத்திருக்கிறீர்கள் அல்லா சொல்றான் நாளைக்காக நீங்க என்ன தேடி வைத்திருக்கிறீர்கள் என்கிறத நீங்க கவனித்துக் கொள்ளுங்க ஒவ்வொருவரும் சிந்திக்கோள் ஒவ்வொருவர் எனக்கு இப்ப மவுத்து வந்தா மௌத்துக்கு புறவுள்ள வாழ்க்கையை வெற்றிக்காக எனக்கிட்ட என்ன சாதனங்கள் கட்டு என்ன இருக்குகிறது என்ன இருக்குகிறது கண்ணியமான சகோதர்களே கனவான்களே உலகத்துடைய வாழ்க்கையை கண்டு ஏமாறுவது புத்திசாலித்தனம் இல்லை யாயுகண்ணா மனிதர்களே இன்னொ அத வாக்குறுதி உண்மையானது உலகத்துடைய வாழ்க்கையை கண்டு நீங்கள் ஏமாந்து விட வேண்டாம் ஏமாந்து விட வேண்டாம் இங்குள்ள காசிபோணங்கள் சொத்து செல்வங்கள் வீடு ஆடம்பரமான வாழ்க்கையை கண்டு நீங்கள் ஏமாந்து விட வேண்டாம் அல்லா சொல்லுகிறான் நீங்கள் ஏமாற்றம் அடைய வேண்டாம் புத்திசாலிகளான வாழுங்கள் கண்ணியமான சகோதரிகளை ஒவ்வொருவரும் அமைதியாக சிந்தனை பண்ணி பாருங்க இந்த வாழ்க்கையை நான் சரியான முறையில கழிக்கிறேனா பிழையான முறையில் இந்த வாழ்க்கை பைத்துக் கொண்டிருக்குதான் நீங்களே உனக்கு கல்வில கையை வச்சு கெட்டுப்பாருங்க அவனோட மனைவிமார்களை நீங்க சிந்தனை பண்ணி பாருங்க உங்களோட குழந்தைகளை நீங்க சிந்தனை பண்ணி பாருங்களேன் குருவான் அதீசுக்கு முன்னாலே இந்த மனைவி எப்படி இருக்கிறா என்னோட குழந்தைகள் எப்படி வாழ்கிறார்கள் இஸ்லாமிய சமூகம் இஸ்லாமிய சமூகம் எப்படி வாழ்கிறார்கள் கண்ணியமான சகோதரர்கள் ஒவ்வொருவரும் இந்த விடயங்களை பத்தி சிந்திக்கத்தான் விளக்கும் என்னை பத்தி நான் சிந்திக்கிறேன் நீங்க உங்களை பத்தி சிந்தனை பண்ணிப்பான மனைவி நான் அவளோட இரக்கமாக இருக்கிறேன் அன்பாக இருக்கிறேன் அந்த பெண் நாளை சொருக்கத்துக்கு போகக்கூடிய பெண்ணாக ஆகுவாளா அவளோட பொருத்தத்துக்கு தகுதியான பெண்மணியாக ஆகுவாளா இந்த குழந்தைகள் குழந்தைகள் அன்பாக இரக்கமாக இருக்கிறேன் அந்த குழந்தைகள் சொர்க்கம் போகக்கூடிய குழந்தைகளாக இருக்கிறார்களா அல்லது தீனுக்கு மாற்றமான மாற்றமாக வாழக்கூடிய குழந்தைகளாக இருக்கிறார்களா கண்ணியமானவர்களே எனது தாயும் தகப்படும் நல்லூர்களாக வாழுகிறார்களா அல்லது தீயவர்களாக வாழுகிறார்களா கண்ணியமான சகோதரிகளே ரொம்பவும் பூரத்துக்கு நாம் கவலைப்பட வேண்டியிருக்குது ரொம்பவும் கவலப்பட வேண்டியிருக்குது சல்லமாக அழைகவர் செல்லம் இந்த நிலைமைகளை ரொம்ப அறிந்து வைத்திருத்திருக்கிறார்கள் விளங்கி வைத்தார்கள் நடராஜுக்கு போன நேரத்தில் சொர்க்கத்தை கண்ணால் பார்த்தார்கள் நரகத்தையும் கண்ணால் பார்த்தார்கள் கண்ணியமானவர்கள் இதனாலதான் இதனாலதான் இந்த உண்மத்துக்கு இந்த நலனை விலங்குப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி கஷ்டப்பட்டார்கள் சிரமப்பட்டார்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அழகி வல்லம் அவர்களுடைய நிலைமைகள் எனக்கும் உங்களுக்கும் தெரியவில்லை உதாரணத்திற்காக ரசூல்லாஹுடைய களிமா இல்லாமல் மரணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு சூழ்நிலை ஹசோருல்லாஹி சல் அல்லாஹ் அழகி வசல்லம் எத்தனையோ தடவை தனது ஷாட்சாவுக்கு தீனை அல்லாஹுவை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் மனப்பான்மையில் இல்லை ஷாச்சாவுடைய ரூபு பிரியப் போகிறது ஹசோருல்லாஹி சல் வேகமாக வருகிறார்கள் காவிரிகள் அங்கே சூழ்ந்திருக்கிறார்கள் ஒரு சின்ன இடைவெளி அங்கிருக்குகிறது சல் அல்லாஹு அழகி வசல்லம் சாச்சாவுடைய முகத்தை பார்க்கிறார்கள் கண்ணால கண்ணீர் வடிகிறது கண்ணால கண்ணீர் வடிகிறது அருமை வெற்றி பெறுவீர்கள் உங்களுக்கு அல்லா தோற்கத்தை தருவார் ஆகிற வெற்றி பெறுவீர்கள் அருமை சாச்சா சாச்சாவுடைய உள்ளம் களிமாவுக்கு இடம் கொடுக்கவில்லை திரும்ப முசல்லல்லா அறைகள் செல்லம் கேட்கிறார்கள் உள்ளம் புடிதுடிக்குகிறது கண்கள் கண்ணீரை கொட்டிக்கொண்டிருக்கிறது கண்ணியமானவர்களே திரும்பவும் சொல்லுகிறார்கள் குள்ளாயில்லாக இல்லல்லா சொல்லே வெற்றி பெறுவீர்கள் களிமாவை சொல்லுங்களேன் சாச்சா கண்ணியமானவர்களே களிமா சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் அவர்கள் அவர்களுக்கு கிடைக்கவில்லை கிடைக்கவில்லை யோசிக்கிறார்கள் இந்த காவிர்கள் என்னை அழித்து பேசுவார்களேனா என்னை கேவலமாக பேசுவார்களே கண்ணியமானவர்களே பிரிந்து விட்டது களிமா இல்லாத நிலைமையில் ஒரு காப்பிராக மூத்தாக வடிக்கிறார்கள் ரொம்பவும் வெளிப்படுத்துகிறார்கள் அம்மா அழகி சலா அவர்களை அனுப்பி ஆறுதல் சொல்லுகிறான் முகம்மதே நீங்க நாடினவர்களுக்கு நேரான வழியை உங்களால காட்ட முடியா வழக்கின் நல்வாக மையேஷா அல்லா விரும்பக்கூடிய மனிதர்களுக்கு நேரான வழியை காட்டுகிறான் கசூலாகவே அல்லா ஆறுதல் படுத்துகிறார் நேர்வழி அது அல்லாஹுடைய கையில் அது அல்லாவுடைய கையில் தனியத்துக்குரிய சகோதரர்களே கனவான்களே நேர்வழி அல்லாஹுடைய கையில் இதேபோல ரசோடுல்லாஹி சல் அல்லா அழுகியவர் ஒவ்வொரு நிலைமையிலேயும் இந்த உம்மத்தை பற்றி எவ்வளவு கவலப்பட்டார் எவ்வளவு ஆத்திரப்பட்டார் எவ்வளவு கவலப்பட்டார் தாய் ரசோடுல்லாஹி சல் அல்லா அழுகியவர் செல்லம் பயணமாகினார்கள் மக்காவிலிருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் நடந்து போகிறார்கள் நடந்து போகிறார்கள் கண்ணியமானவர்களே முக்கியமானவர்களை சந்தித்து தீனை விலங்கப்படுத்துகிறார்கள் ஒருவாழ்ைய போதனைகளை நாசகப்படுத்துகிறார்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராகவில்லை சாதாரண மனிதர்களிடத்தில் போய் தாவத்துடைய உழைப்பை ஆரம்பிக்கிறார்கள் அங்கு அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராகவில்லை ஒரு வித்தியாசமான பார்வையில் சல்லல்லா அழகியவ செல்லம் அவர்களை பார்த்தார்கள் கண்ணியமானவர்களே சல்லல்லா அழகிய செல்லம் அவர்கள் அந்த ஊரில் அந்த அந்த மக்கள் விரும்பவில்லை கல்லடித்தார்கள் கல்லடித்து காயப்படுத்தினார்கள் உடம்பில் வடிந்து கொண்டு இருக்கு இரத்தம் இரத்தம் உயிரம் உடம்பில் ஏராளமாக வடிந்து கொண்டு இருக்குகிறது கண்ணியமானவர்களை கேவலப்படுத்துகிறார்கள் சிறியவர்களை ஏடி கல்லால் நடித்து கை கைகொட்டி சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் ஆத்திரத்தோடு அந்த ஊரை விட்டும் ஒதுக்கு புறமாக வந்து அல்லாஹத்தில் என்னுடைய பலஹீனத்தை நான் முறையிடுகிறேன் யாழ்லா தசீலத்தி என்னுடைய சாதுரைய குறைவை முறையிடுகிறேன் யாழன்னா மக்களிடத்தில் நான் கேவலமாக இருப்பதை நான் முறையிடுகிறேன் யா அல்ல பாதையை அடைந்து கொள்ள வேண்டும் அல்லாஹூ என்றார்கள் தீனை விளங்கிக் கொள்ளாமல் இருக்கிறார்கள் நீ அவர்களுக்கு நேரான வழியை காட்டுவாயாக நீ நேரான வழியை காட்டுவாயாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை கனவான்களை அழகி வசல்ல கண்ணீர் வடித்து அந்த உதிரத்தோடு இரத்தோடு கஷ்டமான நிலமையை அல்லாஹுடத்தில் கையேந்துகிறார்கள் மன்னாதி மன்னனாகி அல்லாஹுடையம் ரோஷமடைந்து அழகித்தலாம் அவர்களை அல்லாஹ் வேகமாக அனுப்புகிறார் ஜிபரையில் அழித்தலாம் வந்து கேட்கிறார்கள் முகம்மதே நீங்கள் கூட்டத்தாரோடு நடந்து கொண்ட முறையையும் கூட்டத்தார்கள் உங்களோடு நடந்து கொண்ட முறையையும் அல்லாஹ் கவனித்து விட்டார் இதோ ஜிபால்கள் இந்த மலைகளுக்கு பொறுப்பான மலாய் கட்டுமார்கள் வந்திருக்கிறார்கள் இந்த ஊரை நசித்து விடக்குமா நீங்கள் உத்தரவிடுங்கள் மலைகளுக்கு பொறுப்பான மலத்தை கேட்கிறார் அல்லாஹவின் தூதரே நீங்கள் உத்தரவிட்டால் இவர்களை நான் அழித்து விடுகிறேன் அழித்து விடுகிறேன் சொன்னார்கள் வேண்டாம் வேண்டாம் இவர்கள் அறியாத தெரியாதவர்களாகத்தான் தீனுக்கு மாற்றமாக நடக்கிறார்கள் இவர்கள் இஸ்லாத்துக்குள் வராவிட்டாலும் இவர்களுடைய சந்ததிகளாவது இந்த தீனியத்துக் கொள்வார்கள் இவர்களை ஏச வேண்டாம் இவர்களை இவர்களை கண்டிக்க வேண்டாம் என்றுதான் சல்லா வரைகல்லம் அழகான முறையில் நடந்து கொண்டார் கண்ணியமானவர்கள் இன்று நாம் சிந்திக்க வேண்டும் இந்த காலையில் எந்த பகுதி ஏந்த கல்வள் இருக்குது என்று பாருங்கள் ஏந்த கல்வள் இருக்குது என்று பாருங்கள் கண்ணியமானவர்களே எத்தனை ஜனாசாக்களை நாம் அடக்கம் செய்து விட்டோம் அடக்கம் செய்து விட்டோம் எத்தனை ஜனாசாக்களை அடக்கம் செய்து விட்டோம் தொழுகை இல்லாதவர்கள் தீன் இல்லாதவர்கள் அல்லாத கட்டளைகளுக்கு மாற்றமாக நடக்கக்கூடியவர்கள் கண்ணியமானவர்களே அது தெளிவாக வந்திருக்குது தொழுகை இல்லாதவன் மண்ணறையில் அடக்கம் செய்யப்படுகிறான் அங்கே நெருப்பு எரிக்கப்படுகிறது நெருப்பு எரிக்கப்படுகிறது கண்ணியமானவர்களே என்னுடைய சகோதரன் கொள்கை இல்லாதவனை நான் நெருப்பில் நெருப்பு பங்குகளில் கொண்டு போய் வீசிவிட்டு வருகிறேன் என்கிறது ஒரு அறுத்தமாக இருக்கிறது ஒரு விளக்கமாக இருக்கிறது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நாம் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையை பற்றி என்னுடைய மனைவியால் என்னுடைய குழந்தைகள் என்னுடைய சமூகத்தார்களை பற்றி கவலைப்பட வேண்டும் கண்ணியமான சகோதரர்களே இப்படி உண்மையான கவலை தனிரங்கமான கவலை வெளிவந்தமான கவலை அல்ல உண்மையான கவலை தீன பத்தியுள்ள ஒரு சரியான அக்கறை உண்டாக்க வேண்டும் எனது நாவ பேசுகிறது கண்ணியமானவர்களே எனது நாவ பேசுகிறது நான் எதிர்பார்க்கிறேன் இந்த நாவலை ஏற்படுற கவலை என்ன கல்வள் உண்டாகணும் என்கல்வள் உண்டாகணும் என்கிற கல்வுக்குள் இந்த கவலை வரும் என்ன ப என்னை பற்றி ஒரு கவலை நான் நான் சீராக நடக்கிறேனா இல்லையா கண்ணியமானவர்களே கண்ணியமானவர்களே நான் பயப்படுகிறேன் நான் பயப்படுகிறேன் அல்லாத சன்னிதானத்தில் அல்ல என்னை என்னை விசாரிப்பேரம் அல்ல இந்த நாவுக்கல்லா முத்திரை அல்ல ஒரு பூட்டு போட்டு விடுவான் அவர்களுடைய நாவர்களுக்கு நாம் முத்திரை ஒரு பூட்டு போட்டு விடுவோம் ஒப்பு கள்ளிமான ஐதீகம் அவர்களுடைய கைகள் பேசும் ஒத்தும் கால்கள் கால்கள் சாட்சியம் சொல்லும் கால்கள் சாட்சியம் சொல்லும் நன்னியமானவர்களே கை பேசுகிறது கால் சாட்சியம் சொல்லுகிறது என்ன நடக்க போகிறது அங்கே என்ன நடக்க போகிறது நாம இந்த விசாரணைக்கு பின்னால எங்களோட கைகளுக்கிட்ட கேட்போம் ஏனப்பா எங்களுக்கு எதிராக நீங்க பேசி நீங்க அல்லா படுத்தது